வணக்கம் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர் மேட் பஸ்பி பிளேயர் விருதை வென்றவர் லூக் ஷா சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு கண்காட்சி சிங்கப்பூரில் நடைபெறவுள்ளது மூன்று இந்தியா மற்றும் சீன நாட்டிற்கு இடையே இந்திய மிளகாயை ஏற்றுமதி செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று கடற்படையின் மிக உயர்ந்த பதவி எது இரண்டு லண்டனுக்கும் பாரிஸுக்கும் இடையே ஓடுகிற ஒரு புகழ்பெற்ற ரயில் வண்டியின் பெயர் என்ன மூன்று ஐரோப்பாவின் மிக நீளமான நதி எது மீண்டும் சந்திப்போம் நன்றி